நற்றணையின் அறுபத்தி எட்டாவது அறிவோம் அஞ்சல் தலை பதிவிற்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் இந்த வருஷம் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வென்றவர்கள் அமெரிக்காவைச் சேர்ந்த வில்லியம் நோடஸ் மற்றும் பவுல் ரோமர் என்ற பொருளாதார வல்லுனர்கள் அவங்க ரெண்டு பேருக்கும் எதுக்காக அந்த விருது கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு உலக மனித சமுதாயத்துக்கு பெரும் அச்சுறுத்தலா இருக்கிற தட்ப வெப்ப நிலை மாற்றம் அதாவது கிளைமேட் சேஞ்சை பத்தி அவங்க செஞ்ச ஆராய்ச்சிக்காக தட்ப வெப்ப நிலை மாற்றம் அப்படிங்கறது ஒரு புவியியல் சார்ந்த விஞ்ஞானம் இதுக்கும் பொருளாதாரத்துக்கும் எப்படி சம்பந்தம் உண்டாகும் மேலும் இது தொடர்பா ஆராய்ச்சி செய்யறதுக்கு என்ன இருக்க போகுது இதுதான் அவங்களோட கேள்வி வாங்க மேல பாக்கலாம் தட்பவெப்ப நிலை மாற்றங்கிற கிளைமேட் சேஞ்ச வெறும் விஞ்ஞானம் சம்பந்தமான நிகழ்வா நாம பார்க்கவே கூடாதுங்கிறது தான் அந்த இரண்டு வல்லுனர்களும் முதல்ல சொல்றது விஞ்ஞானத்தையும் தாண்டி உலகெங்கிலும் உள்ள மனித சமூகத்துக்கு பெரும் பொருளாதார பாதிப்பை இது உருவாக்குங்கிறது தான் அவங்களோட முக்கியமான கருத்து இது சம்பந்தமா பல்வேறு உலக நாடுகள்ல ஏற்பட போற பாதிப்புகளையும் அவங்க மேற்கோள் காட்டியிருக்காங்க இந்த காலநிலை மாற்றம் மூலமா வரும் காலங்கள்ல உலக அளவுல ஏற்பட போற பாதிப்பை எப்படி எதிர்கொள்ளணும்ட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க தட்பவெப்ப நிலை மாற்றங்கிற கிளைமேட் சேஞ்ச் கடந்த சில வருடங்களா உருவான ஒன்றே அல்ல ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி தாமஸ் கேம்பர்லின் அப்படிங்கிற நில ஆய்வாளர் நம்மோட வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடோட அளவு அதிகரிக்கிறத பற்றி சொல்லியிருந்தார் இது மூலமாக தட்பவெப்ப நிலை மாற்றம் ஏற்படுத்துகிற பாதிப்புகளையும் சொல்லியிருந்தார் அன்னைக்கு பதினெட்டாம் மற்றும் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகள்லேயே நம்ம மனித சமூகத்துக்கு அச்சுறுத்தலாக தொடங்கின்தான் இந்த தட்பவெப்ப நிலை மாற்றம் தட்பவெப்ப நிலை மாற்றத்துக்கு பல்வேறு காரணிகள் உலகமெல்லாம் இருக்குது குறிப்பாக சூரிய ஒளி கதிர்வீச்சு எரிமலை வெடிப்பு கடல் அளவு அதிகரிப்பு மனிதனின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் சுருங்கும் தாவர மற்றும் காட்டு பகுதிகள் பனிக்கட்டி உருகுதல் போன்று இப்படி பல்வேறு காரணங்கள் இதெல்லாம் நாலொரு மினியும் பொழுதொரு வண்ணமாக கட்டுக்குள்ள கொண்டு வரத்துக்கு பதிலாக நாம் இதை பற்றி கவலைப்படாமல் இருந்ததோட பலன்தான் நாம் இன்றைக்கி இந்த தட்ப நிலை மாற்றத்தை பற்றி விழிப்புணர்வு நடவடிக்கை எடுக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் இந்த நிலை இப்படியே போகும் பட்சத்தில் மாறுபட்ட காலநிலைகள் உயர்ந்த தட்ப திடீர் மழை மற்றும் வெள்ளம் குடிநீர் பற்றாக்குறை இப்படி பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும் இதெல்லாம் மனித சமூகத்தோட பொருளாதாரத்தை பெருமளவு பாதிக்கும் இந்த தட்பவெப்ப நிலை மாற்றம் சம்பந்தமாக சமீப காலங்களில் பெரும் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் உலக நாடுகள் பலவும் எடுத்துட்டு வராங்க ஐக்கிய நாடுகள் சபையோட ஒரு அங்கமாக இருக்கிற ஐபிசிசிங்கிற தட்பவெட்ப நிலை மாற்றத்துக்கான உலக நாடுகள் ஒருங்கிணைப்பு முழு மூச்சாக செயல்பட்டுட்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருடம் தொடங்கப்பட்டு நூத்தி தொண்ணூத்தி ஐந்து நாடுகளை உறுப்பினர்களாக கொண்ட ஐபிசிசி பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கை மூலமா தட்பவெப்ப நிலை மாற்றத்தை கட்டுக்குள்ள கொண்டு வர முயற்சி செய்யறாங்க அது சரி தட்பவெப்ப நிலை மாற்றத்துக்கும் அஞ்சல் தலைக்கும் என்ன சம்பந்தம் அஞ்சல் தலை மூலமாக காலநிலை மாற்றத்தை எப்படி கட்டுக்கொள்ள கொண்டு வர முடியும் இது சாத்தியமா பார்ப்போம் எப்படின்ட்டு மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்பட ஒரு சிறந்த கருவியா.. இருந்தது இருக்கிறது விளம்பர நடவடிக்கைகள் அந்த விளம்பர நடவடிக்கைகள் சுவரட்டிகள் மூலமாக இருக்கலாம் வானொலி விளம்பரமாக இருக்க இருக்கலாம் தொலைக்காட்சி விளம்பரமாக இருக்கலாம் இதோட கூட நம்ம அஞ்சல் தலை சம்பந்தமான நடவடிக்கைகளையும் சேர்த்துக்கலாம் அஞ்சல் தலைகள் மனித சமூகத்தோட கடித போக்குவரத்துக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான விழிப்புணர்வு சேவைகளுக்கும் மிகவும் பயன்படும் தட்பவெப்ப நிலை மாற்றம் மற்றும் சுற்று சுற்றுச்சூழல் சம்பந்தமாக முதல்ல அஞ்சல் தலை வெளியிட்ட வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் பிரேசில் நாட்டால் பிரேசில் நாடு தட்பவெப்ப நிலை மாற்றத்தை எதிர்கொள்ள உருவாக்குனதுதான் அந்த நாட்டோட நேஷனல் கிளைமேட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற விழிப்புணர்வு நடவடிக்கை இது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் வருடம் அதை பிரதிபலிக்கிறதுக்காக வெளியிடப்பட்ட அஞ்சல்தலை மார்ச் தேதி வெளியிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருடம் ஐக்கிய நாடுகள் சபை தட்பவெப்ப சூழல் சம்பந்தமாக நாலு அஞ்சல் தலைகளை வெளியிட்டிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் வருடம் உலக தட்பவெப்ப மாநாடு பெர்லினில் நடந்தது அந்த மாநாட்டோட பிரகடனமாக அமைஞ்சது தற்போதைய மற்றும் வருங்கால தலைமுறை மனித பாதுகாக்கிற நடவடிக்கைகளை உலக நாடுகள் மேற்கொள்ளணுங்கிறது அந்த மாநாட்ட ஒட்டி மார்ச் ஒன்பதாம் தேதி அஞ்சல் தலை ஒன்ன ஜெர்மனி நாடு வெளியிட்டது இப்படி பல்வேறு காலகட்டங்களில் உலக நாடுகளில் நடந்த தட்பவெப்ப நிலை மாற்றம் மற்றும் அது சம்பந்தமா மேற்கொண்ட விழிப்புணர்வு நடவடிக்கைகளுக்கு நம்ம அஞ்சல் தலைகளும் ஒரு உறுதுணையா அமைஞ்சது அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லைங்க அடுத்த வாரம் நம்ம அஞ்சல் தலை பயணத்துல மற்றொரு தகவலோட நம்ம பயணத்தை தொடர்வோம் நன்றி வணக்கம்